فَوَرِثَ مِنْ سَيِّئَاتِ يَوْمِ الْقِيَامَةِ مَنْ يَهْدِهِ اللَّهُ وَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا مَوْلَانَا مُحَمَّدًا نَبِيُّهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نشبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها مِمَّا قَلِيحَ وَقِصَّاهُ وَأُمِّهِ وَعَدْسِهَا وَبَصَلِهَا أَلَا تَسْتَبْدِلُونَ الَّذِي هُوَ دُنَا بِالَّذِي هُوَ خَيْرٌ اهْبِطُوا مِصْرًا فَإِنَّ لَكُمْ مَا سَأَلْتُمْ وَضُرِبَتْ عَلَيْهِمُ الذِّلَّةُ وَالْمَسْكَنَةُ وَبَاءُوا بِغَضَبٍ مِّنَ اللَّهِ சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் நபி முசா அலஹி சலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய பௌம வணி இஸ்ராயல்கள் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த பாலைவனத்திலே ஒரு கல்லிலே தங்களுடைய அசாவினால் அடிக்குமாற அல்லா கட்டளை இட்டான் அதிலிருந்து பனிரெண்டு ஊற்றுக்கண்கள் பெருக்கெடுத்து ஓடின ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய அந்த ஊற்றுக்கண்ணிலே தண்ணீர் அருந்தினார்கள் என்பது பற்றியுள்ள விளக்கம் சொல்லப்பட்டது பாலை வனத்திலே தங்கி இருக்கின்றார்கள் சொர்க்கத்திலிருந்து மண் செல்வா என்ற உணவுகள் அவர்களுக்கு அருளப்பட்ட பிறகு அவர்கள் வீட்டில் இருப்பதை போன்று மேகத்தின் மூலமாக நிழல் பெறக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹால நிழலாக ஆக்கி வைத்தார்கள் மேகத்தை முகடாக ஆக்கி வைத்தார் பிறகு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வரைக்கும் அவர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டு தண்ணீர் அருந்தி எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் நீண்ட நாள் அப்படி சாப்பிட்டதின் காரணமாக அந்த உணவு அவர்களுக்கு சடைவடைந்து விட்டது அதனால் வேறொரு உணவு வேண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருந்து வரக்கூடிய உணவு வேண்டும் என்பதாக மூசா அலிஹலாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் அது பற்றி உள்ள விளக்கத்தை அல்லாஹத்தால இந்த ஆயத்தில் சொல்லுகின்றார் வயதுக்கு நீங்கள் சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள் இது ரசூ சல்லுல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாத்தாலா இந்த ஆயத்தை அருள் அருளி சொல்லி காட்டி அந்த நேரத்தில் இருந்தா அலிஸ்வைய காலத்தில் இருந்த யூதர்களுக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றார் உங்களுடைய மூதாதையர்கள் இப்படியெல்லாம் கேட்டார்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹத்தால விளக்குகின்றார் வயித பொழுத்தும் நீங்கள் சொல்லிய நேரத்தில் என்றால் இவருடைய மூதாதையர்கள் குறித்து அல்லாஹத்தால சொல்லுகின்றார் யா மூசா மூசாவே நினைவு கூர்ந்து சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது எனவே உம்முடைய எங்களுக்காக வேண்டி நீர் துவா செய்வீர்களா செய்வீராக அப்படி துரா செய்தால் அருங்கும் வெளியாக்கி கொடுக்க வேண்டும் அது என்ன மிம் பக்ஹா இந்த பூமியில் விளையக்கூடிய கீரை பூமியில் இருந்து வரக்கூடிய வெள்ளரிக்காய் அதிலிருந்து வரக்கூடிய வெங்காயம் இவை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹத்தாலா இந்த பூமியிலிருந்து வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று நீங்கள் துவா கேளுங்கள் என்று முசா அலி இஸ்லாம் அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றார் அவர்கள் மண் செல்வா என்ற உயர்தரமான சொக்கத்திலிருந்து வந்த அந்த உணவை சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் அது ரொம்ப சடைந்து சடைந்து விட்டது அவர்களுக்கு வெறுப்பாகி விட்டது பொதுவாக ஒரே உணவை சாப்பிட்டே இருந்தால் அது எவ்வளவுதான் இருந்தாலும் சடைவு ஏற்படும் எவ்வளோ பெரிய உயர்வான உணவாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டோன்னா அது சடைவை ஏற்படுத்திவிடும் அதனால இப்போ ரொம்ப நாளாக அவங்க இந்த பருப்பு கீரை எல்லாம் சாப்பிடவே இல்லை அந்த நினைவு வந்துவிட்டது உங்களுக்கு பருப்பு வேணும் கீரை வேணும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள் அதை அலை சொல்லி கேட்க சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் மூசா அலை அவர்கள்தான் அவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றார்கள் அதனால மூசா அலை அவர்களை பார்த்து எங்க உங்க உங்களுடைய ரப்பிடத்தில் கேளும் என்பதாக சொல்லுகின்றார்கள் இங்கே அந்த பனி இஸ்ரா பனி இஸ்ராயில் என்ற அந்த சமுதாயத்தினர் எவ்வளவு அல்லாஹு தாலாவை பற்றி எவ்வளவு அலட்சியமாக விளங்கி இருந்தார்கள் என்பது பற்றியும் அல்லாஹு தாலா இங்கே தெரிவிக்கின்றார் மூசாவே நம்முடைய ரப்பிடத்தில் நீர் கேட்பீராக அப்படின்னு சொல்லல உன்னுடைய ரப்பிடத்தினை எங்களுக்காக கேட்பீராக என்பதாக சொல்லுகின்றார் இப்ப மூசா அலிசலாம் அவர்களை பார்த்து உண்முடைய தங்களுடைய ரப்ப எங்களுக்கும் அவன் ரப்பு என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு விதத்தில் நல்லாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த வாசகத்தின் மூலமாக அதை அலட்சியப்படுத்துகின்றார்கள் உம்முடைய ரப்பிடத்திலே எங்களுக்காக வேண்டிய நீர் கேட்பீராக அவன் இந்த பூமியில் விளைய வைக்கக்கூடிய முழைய வைக்கக்கூடிய பொருள்களில் இருந்து அவன் எங்களுக்கு வெளியாகி தர வேண்டும் என்று கேட்பீராக என்று சொல்லுகின்றார் இப்ப இந்த பொருள்கள் எல்லாம் சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த மண்ணு செல்வா என்ற அந்த உணவு பொருள்கள் அல்லாஹாலுடைய தனி பெரும் ரஹமத்தை கொண்டவையாக அது அமைந்திருந்தது வரக்கூடியதாக அமைந்திருந்தது இப்போது இந்த பனி இஸ்ராயல்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த தீஹு என்ற பாலைவனம் இருக்கின்றது அது பல்வேறு சிரமங்களோடு அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது ஆனால் அல்லாஹால அதை எல்லாம் எளிதாக்கி வைத்து லேசாக்கி வைத்து சுகமான வாழ்க்கையை அந்த இடத்துல கொடுத்திருந்தார் சொர்க்கத்தில் இருந்து அந்த உணவு வந்ததின் காரணமாக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அந்த உணவின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படவில்லை கேட்டதற்கு வேறொரு காரணமும் உண்டு ஒரே உணவை சாப்பிட்டு சலித்து அப்படிங்கிறது மட்டுமல்ல அந்த உணவின் மூலமாக சொர்க்கத்திலிருந்து வந்த உணவின் மூலமாக உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இவர்களுக்கு குறைத்து குறைந்து விட்டது அதுவும் ஒரு காரணம் ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள் கணவன் மனைவியர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் அந்த மனைவியரின் மீது உள்ள மோகம் இருக்கின்றதே ஆசை இருக்கின்றதே அது இவர்களுக்கு மிக குறைவாகவே அந்த நேரத்தில் இருந்தது காரணம் எழுதுகின்றார்கள் சொர்க்கத்தில் இருந்து வந்த உணவின் உணவு என்ற காரணத்தினால் அந்த உணவை இவர்கள் சாப்பிட்டுக் இருந்ததால் அவர்களுக்கு அந்த ஆசை குறைந்து காணப்பட்டது உலகத்தினுடைய மோகம் குறைந்ததாக இருந்தது பொதுவாக உலகத்தினுடைய உலகத்தின் மீது உலக பொருள்கள் மீது ஆசை வருவதற்கு மனிதன் சாப்பிடக்கூடிய உணவும் ஒரு காரணம் எவ்வளவு அதிகமான சத்துள்ள உணவுகளை மனிதன் மனிதன் சாப்பிடுகின்றானோ அந்த அளவுக்கு உலகத்தினுடைய பொருள்களின் மீது ஆசாபாசம் மோகமும் ஏற்படும் எவ்வளவுக்கு குறைவான சத்துள்ள உணவை சாப்பிடுகின்றாரோ அந்த அளவுக்கு இந்த ஆசாபாசங்களும் கூட குறைந்துவிடும் இது உலகத்தினுடைய இயற்கையை நாம் பார்க்கணும் அதனாலதான் நோன்பை அல்லாஹத்தால் கடமை ஆக்கி நான் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய பொருள்கள் மீது உள்ள மோகம் குறையும் ஆசை குறையும் நம்ம ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் சகரில் சாப்பிட்றோம் பிறகு மகிழ்ச்சிடைய நேரத்தில் நோன்பு திறந்து விடுகின்றோம் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் ஒரு பத்து மணி நேரம் அதுவே முழுமையாக நாம் பட்டினியாக இருப்பதில்லை காலையில் சாப்பிட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வைத்துக்குள்ளே இருக்கு அதுக்கு பிறகு சுத்தமாக காலியாகி மறுபடியும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திற்கு இடையில ஒரு நாலஞ்சு மணி நேரம் தான் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கு இந்த நேரத்திலே இந்த நாலஞ்சு மணி நேரத்திலே நமக்கு தெரியும் ஒரு விதமான மனத்தெளிவு ஏற்படும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் குறைந்து அல்லாஹைய எண்ணமும் அவனுடைய சிகரும் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை ஆகிரத்தை பற்றியுள்ள எண்ணம் இந்த உலகத்தினுடைய பொருள்களை பற்றி உலகத்தினுடைய விஷயங்களை பற்றி உள்ள எண்ணம் குறைவாக ஆவதெல்லாம் அந்த நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு தெரியும் இது நிறைய நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம் இதே நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பத்து நேரம் கிடந்த எதுவுமே சாப்பிடாம இருந்தார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய எந்த பொருளின் மீது ஆசை வராது அவருக்கு பெண்களின் மீது மட்டுமல்ல உலகத்தினுடைய மற்ற பொருள்களின் மீது கூட ஆசை வராது இப்ப அந்த சாப்பாட்டு உணவு இருக்கின்றதே உணவின் மூலமாகத்தான் இந்த ஆசைகள் எல்லாம் ஆசாபாசங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்படுகின்றன பெரும்பாலும் பெரும்பாலும் ஆசாபாசங்களை தூண்டிவிடக்கூடிய உணவு அல்லாத வேறொரு வகை உணவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதுவெல்லாம் குறைஞ்சு போயிரு சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த மண்ணு என்ற உணவை இவர்கள் சாப்பிட்டதின் காரணமாக உலகத்தினுடைய ஆசாபாசங்கள்லாம் குறைஞ்சு ஒரு மாதிரியான நிலையை உண்டாக்கி உண்டாக்கி விட்டார்கள் அவர்கள் ஒரு மாதிரியான நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் அதன் காரணமாக கூட அவர்கள் இந்த உணவு வேண்டும் என்பதாக கேட்கின்றனர் ஒரே உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு சளித்து விட்டது அதை இனிமேல் நாங்கள் பொறுமையா இருக்க முடியாது இந்த உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை அவங்க சொல்லக்கூடிய வாசகம் பாருங்க அல்லாஹால சொல்லி காட்டுகன்னா ஒரே உணவின் மீது நாங்கள் பொறுமையாக இருக்க முடியாது அவன் வெளியாகி தர வேண்டும் எங்களுக்கு எதை முளைய வைக்கின்றதோ அது என்ன ஐந்து பொருள்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் கீரை வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு வெங்காயம் இந்த மனிதனுக்கு ஆசையை தூண்டிவிடக்கூடிய மனிதனுடைய தூண்டிவிடக்கூடிய பொருள்களை அவர்கள் கேட்கின்றார்கள் அர்த்தம் அப்ப அவங்க அந்த மண்ணு செல்வா என்ற அந்த உணவை சாப்பிட்டதின் காரணமாக உலகத்தினுடைய ஆசை குறைந்து ஆகியத்துடைய ஆசை அதிகமாக இருந்தது அதெல்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லை உலகத்தினுடைய ஆசை கொஞ்சம் வேணும் அதனால இந்த உணவை வேண்டாம் வேற ஒரு உணவு கொடுக்கும் அந்த உணவின் மூலமாக எங்களுடைய உடலுக்கு ஆசை ஏற்பட வேண்டும் எங்களுடைய உள்ளத்திற்கும் ஆசை ஏற்பட வேண்டும் இந்த துணியாவுடைய ஆசை ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த இடத்துல மற்றொரு கருத்தையும் தெளிவுபடுத்துகின்ற உன்னுடைய ரப்பிடத்தில் கேட்பீராக என்று இந்த மக்கள் அந்த பனிசுலாம் சொல்லி கேட்க சொல்லுகின்றார்கள் எங்களுக்காக நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறாங்க சொல்லுகிறார்கள் பொதுவா நம்ம சொல்றோம் எங்களுக்கு பருப்பு வேணும் கீரை வேணும் கேளுங்க என்று சொல்லி தருகின்றார்கள் இது ரசூல்ல அலைய சொல்லி தந்த ஹதீஷின் அமைப்பு ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்காடி துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அது விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனக்கு நானே துவா கேட்கிறத விட நான் உங்களுக்காக வேண்டி நான் சீக்கிரமாக அல்லாத்தால ஏற்றுக்கொள்வார் தேவையை விட அடுத்தவருடைய தன்னுடைய சகோதரருக்காக வேண்டி ஒரு மனிதர் கேட்கக்கூடிய சொல்லுகின்றார்கள் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவா எதுவென்றால் மறைவாக இருக்கக்கூடிய ஒருவர் மற்றொருக்காகவே கேட்கும் துவாக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள் மற்றொருவருக்காக வேண்டி வேகமாக விரைவாக ஏற்றுக்கொள்ள ஒருவர் மற்றவருக்காக வேண்டி மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் முன்னால கேட்கறதல்ல பின்னால அது தன்னை விட்டு மறைந்திருக்கக்கூடிய ஒருவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிறார்கள் தாவத்துள் மறு முஸ்லீம் ஒரு முஸ்லிமான சகோதரருக்காக வேண்டி மற்றொரு சகோதரர் அவர் இவரை மறைந்திருக்க கூடிய நேரத்தில் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது நான் இன்னொருத்தருக்காடி துவா கேட்கிறேன் என்னுடைய சகோதரர் இன்ன பெயர் உள்ள அல்லது இன்ன சகோதரர் அவருடைய தேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக அவருக்கு மகசீரத் மன்னித்து மன்னிப்பை வழங்குவாயாக ரகமத்தை கொடுப்பாயாக துவா கேட்கிறேன் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது நினைக்கிறேன் ஒரு சில துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மறுப்பே கிடையாது ரத்து செய்யப்படுவதே கிடையாது அது ஒரு மூமி நான மனிதர் மற்றொரு மூமி நான மனிதருக்கு கேட்கக்கூடிய துவா அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய மக்களுக்காக விட்டு கேட்கக்கூடிய துவா ஒரு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திரும்பி வரும் வரைக்கும் கேட்கக்கூடிய துவா ஒரு திரும்பி வரைக்கும் திரும்பி வரும் வரைக்கும் கேட்கக்கூடிய துவா இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட மனிதன் கேட்கின்ற துவா ஒருத்தர் இன்னொருத்தர் அநீதி செஞ்சிட்டார் இழைக்கப்பட்ட மனிதர் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா ஏற்றுக் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் மலக்கும் இவர் கையேந்தி நல்லாவிடத்தில் யாரெல்லாம் என்னுடைய இன்ன சகோதரருக்காக வேண்டி முஸ்லிமானவருக்காக வேண்டி அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு உடனே ஒரு மலக்கு அல்லாஹால அனுப்பிடுறார் இவருடைய தலைப்பகுதியிலே அதாவது இவருக்கு முன்னாலே ஒரு மலக்கானவர் நின்று கொண்டுகின்றார் அவருக்கு துவா கேட்கக்கூடிய நேரத்தில எல்லாம் அந்த மலக்கு ஆமீன் சொல்றார் அவர் ஆமீன் சொல்றது மட்டுமல்ல நம்ம தனியா துவா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது அவர் ஆமீன் சொல்றது சொல்லி தருகின்றார் அந்த மலக்கிட்டே நிற்கிற மட்டுமல்லாமல் சகோதரர் முஸ்லிமான யாரோ ஒருத்தர் அவருக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக அவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு நான் கேக்குறேன் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் உனக்கும் மன்னிப்பு கிடைக்கும் யாரெல்லாம் அவருடைய வியாபாரத்தில் நீ பறக்கத்தை தருவாயாக அப்படின்னு கேட்கிற ஆமீன் அப்படின்னு சொல்ற உனக்கும் அதுபோல் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் கேட்கக்கூடிய நேரத்துல இந்த இப்படி கேட்கக்கூடிய நேரத்துல வியாபாரத்துல உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க வியாபாரம் தொழில் அது எது அவருடைய தேவைகள் எத்தனையோ பேர் துவா கேட்க சொல்லி சொல்றாங்க அது குறிப்பா ஹஜ்ஜுக்கு எல்லாரும் சொல்லி அனுப்புவாங்க துவாசிங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறவரும் துவா கேக்கும்போது இப்படி கேட்கணும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக அப்படின்னு சொல்லணும் அவர் எதாச்சும் அறாமல் தொழில் செஞ்சிட்டு இருக்காரு வியாபாரத்தில் பறக்க செய்வாய் அவர் லாட்டி சீட்டு கடை வச்சிருக்காரு காப்பாவில் உட்காந்துகிட்டு அவருடைய தொழில் பறக்க செய்வாயும் வராது தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா இவருக்கு தெரியாம இருந்துச்சு இவருக்கு தெரிஞ்சுன்னா அறவே கேட்க கூடாது தெரியாம இருந்தா இவர் எப்படி கேட்கணும் வியாபாரத்தில் இப்ப மூசாலை இதுலா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தரக்கூடிய துவாவுடையது அதனாலதான் நல்லடியார்கள் இடத்துல துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்வது ஒரு சிறந்த பண்பு அப்படி அவர் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் ஒமரா செய்வதற்காக வேண்டி சென்றார்கள் இருந்து காலத்தில் மக்காவுக்கு ஒமரா செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள் உமர் அல்வன் அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுத்த பின்னால ரசூல்லா சலாஹம் அவர்கள சொல்லுகின்றார்கள் என்னுடைய சகோதரரே துவாவில என்னையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உங்க துவால என்னையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்னை சேர்த்துங்க உங்க துவாது உமர் அலி அல்ல சொல்லுகின்றார்கள் ரசூல்ல கேட்டாங்க பாருங்க சொன்னாங்க பாருங்க இதை சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வேஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க மற்றொரு அதனாலதான் மூசா அலே இஸ்லாம் அவர்களிடத்துல சொல்லி துவா செய்ய சொல்றாங்க சாதாரண மனிதருக்கு துவா ஏற்றுக் கொள்ளப்படும் சொன்னா இந்த கௌமுகள் ஒரு நபி இடத்துல அது உயர்ந்த நபி மூசா அலே இஸ்லாம் அவங்கள சொல்லி துவா செய்ய சொல்றாங்க எங்களுக்கு இந்த கீரை வேணும் பருப்பு வேணும் உங்கள்ட என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஐந்து பொருள்களை சொன்னார்கள் மனிதனுடைய உடல் ஆசைகளையும் உலகத்தினுடைய ஆசைகளையும் வளர்க்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது ஆனா இந்த பொருள்களின் மூலமாக தீமைகளை மனிதன் உண்டாக்கிக் கொள்ளக்கூடாது இந்த உணவுப் பொருள்களின் மூலமாக தீமைகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது நன்மையான காரியங்களுக்கு அந்த சக்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹால இங்கே மறைமுகமாக குறிப்பிடுகின்றான் உதாரணம் முதல் அந்த கீரை இருக்குது பாருங்க பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும் கீரைங்கிறது மனிதனுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அதாவது பலன்களை உடலுக்கு பலன்களையும் தரக்கூடியது கீரை தினந்தோறும் கீரையை உணவிலே சேர்த்து வந்தால் அவனுக்கு எந்த விதமான நோய் நொடி வராது வயிறு வயிறு வயிறு சம்பந்தமான கோளார்கள் எதுவுமே ஏற்படாது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் கீரைகளிலே பல்வேறு வகையான கீரைகளை அல்லாத்தால உலகத்திலே உற்பத்தி செய்கின்றனர் நாளும் ஒவ்வொரு விதமான கீரையும் மனிதன் சாப்பிட வேண்டும் என்பதாக வைத்தியர்கள் மருத்துவர்கள் கூறக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் அத முக்கியமான அந்த பொருளை அவர்கள் முதலாவதாக அங்கே கேட்கின்றனர் அல்லாஹத்தால அந்த ஆயத்திலே முதலாவதாக அதை சொல்லுங்கள் எங்களுக்கு கீரை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இரண்டாவது அதே மாதிரி வெள்ளரிக்காயை சொல்லுகின்றார்கள் வெள்ளரிக்காயும் வகையான வெள்ளரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சளி அவர்களுக்கு அறவே நீக்கப்படும் இது மருத்துவ குணம் உள்ளது அதே போன்று உடலை பெருக்கி அதாவது சதையை தூண்டக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த வெள்ளரிக்காயின் மூலமாக மனிதன் பெற முடியும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த ஆயத்தின் கீழே முப்பதுல இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுகின்றார்கள் பொதுவாக வெள்ளரிக்காய் சாப்பிடுவதன் மூலமாக மனிதனுடைய நன்மை இருக்கின்றது குறிப்பாக சளி கட்டுப்படுத்தப்படுவதற்கு வெள்ளரிக்காய் சிறந்த மருந்து சிறந்த உணவு பொருள் மூன்றாவதாக பூண்டு பூண்டு வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் இந்த பூண்டும் மனிதனுக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது பல்வேறு வகையான நன்மைகள் அதில் குறிப்பாக ரத்தத்தை சீர்படுத்துவதற்கு சீராக ஓட்ட ரத்த ஓட்டம் அமைவதற்கு இந்த பூண்டு சிறந்த பொதுவாக நாம் ரத்தத்தில் கொழுப்பு சத்து சேர்ந்து விட்டால் அப்படின்னு சொல்றோம் இந்த கொழுப்பு அதிகமாக ஆகும்பொழுதுதான் ரத்த ஓட்டம் தடைப்படுகின்றது வேகமாக ஓடக்கூடிய ரத்தம் வேகமாக ஓட முடியாமல் நரம்பு குழாய்களிலே தடை ஏற்படுகின்றது அதன் காரணமாக இந்த இதயத்திலே தடுப்பு ஏற்படுகின்றது வருவதும் கூட இந்த கொலஸ்ட்ரலின் சரியாக ஓடாமல் அடைப்பு ஏற்படுவதின் காரணமாக ஏன் அடைப்பு ஏற்படுகின்றது கொழுப்பு சத்து அந்த ரத்தத்திலே ஏற்பட்டதின் காரணத்தினால் கொழுப்பு சத்து ரத்தத்திலே கொழுப்பு அடைத்துக் கொள்வதற்கு காரணமாக ரத்த சாக ஓடாமல் இருப்பதால் அந்த மார்பிலேற இதயத்திலே அடைப்பு ஏற்படுகின்றது அடைப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த கொழுப்பை சரி அதை இலக செய்வதற்கு கொழுப்பை இல்லாமல் அது மருத்துவர்கள் கூறக்கூடிய விஷயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் காலையில சுமார் அதாவது அந்த ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆனவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரே ஒரு பூண்டினுடைய ஒரு பல் அல்லது இரண்டு பற்கள் பூண்டை சாப்பிட்டு உரிச்சு பச்சையாக அப்படியே சாப்பிட்டு அதை பாலை குடித்துக் கொண்டால் அந்த கொழுப்பு என்பது கொலஸ்ட்ரால் என்பது ஏற்படாது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் உடலுக்கு ரத்தத்தை சீராக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹத்தால அந்த பூண்டிலே வைத்திருக்கின்றனர் இது போன்ற பூண்டின் மூலமாக பல்வேறு விதமான பலன்கள் மனிதனுக்கு வாயு தொல்லையை வாயு சம்பந்தமான பிரச்சனையை நீக்கக்கூடியது பூண்டாக அமைந்திருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இதையெல்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் ஏன் கேட்டா இது அந்த உடலுக்கு நன்மை தரக்கூடிய இந்த மாதிரி உள்ள உணவுகளை எல்லாம் செல்வா என்ற உணவின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதாக குறிப்பிடுகின்ற அதே போன்று பருப்பு ஆனா இந்த வெங்காயம் பூண்டு அடுத்த கடைசிய வெங்காயத்தை அல்லா தால சொல்லுகின்றார் இந்த வெங்காயமும் பூண்டும் இருக்கின்றதே இப்ப பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது ஒரு நோய் அந்த நோய் நிவாரணியாக சாப்பிட நோய்க்கு மருந்தாக நாம் சாப்பிட வேண்டும் சாதாரணமாக அந்த பூண்டு வெங்காயம் என்பதை பச்சையாக சாப்பிடுவது ஹதீசுகளிலும் அதனாலதான் இந்த பூண்டு வெங்காயம் இருக்கின்றதை இதனை சாப்பிட்டு விட்டு நம்முடைய மசிதிற்கு வர வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகின்றனர் நம்முடைய மசிதி மசித அந்த நேரத்தில் அந்த மசித நபவியை பற்றி அல்லது சொன்னார்கள் பொதுவாக மசிதிற்கு வரக்கூடாது அது ஒரு அருவருப்பான வாடகையுடையது அந்த வாடகையின் காரணமாக மனிதர்களும் அதை கருதுகின்றார்கள் அதே மலக்குகளும் அருவறுப்பாக கருதுகின்றார்கள் எப்பொழுதுமே மலக்குகள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையூறளிக்க கூடிய துன்பம் தரக்கூடிய எந்த விதமான காரியத்தையும் மனிதன் செய்யக்கூடாது தன்னுடைய வாய் நாற்றமுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடாது சொல்லக்கூடிய ஹதீஸ் மண் அக்கல் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிடுவாரே ஆனால் வர வேண்டாம் நெருங்க வேண்டாம் ஆதமுடைய மக்கள் எதன் மூலமாக வெறுப்படைகின்றார்களோ அதன் மூலமாக மலக்குகளும் வெறுப்படைகின்றார்கள் என்பதாக சொன்னார்கள் வெங்காயம் பூண்டு பார்த்தா சாதாரணமாக பச்சை பூண்டு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு ஒருத்தருடைய பக்கத்தில் போய் பேசுனா எப்படி இருக்கும் அவர் மூக்க பொத்திக்குவார் பக்கத்தில் இருக்கிறவர் ஏன்னு கேட்டால் அந்த அருவறுப்பான வாடகை அவருக்கு பிடிக்கலன்னு இருக்கும் அதே போல இப்ப மனிதனுக்கு பிடிக்காத அந்த வாடகை இருக்குன்றது அது மலக்குகளுக்கும் பிடிக்கிறது இல்லை மனிதர்கள் அறுவடை அருவடை அடையக்கூடிய அந்த வாடகையின் மூலமாக மலக்குகளும் அறுவடைகிறார்கள் நம்முடைய மஸிதிற்கு வர வேண்டாம் என்று சொல்லுகின்றார் மனிதர்களே நீங்கள் இந்த வெங்காயம் பூண்டு என்ற இந்த பொருள்களை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள் ஆனா ரெண்டுமே ரொம்ப கெட்ட பொருள் என்பதாக ரசூல்ல அலிஸ்லம் மூலமாக நான் கேள்விப்பட்டு அந்த ரெண்டும் ஹபீஸ் ரொம்ப கெட்ட வாடையுடைய பொருளை தவிர வேறு எதுவும் கிடையாது ஆகவே ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் உமர் சொல்லுகின்றார்கள் பின்னால மனிதர்களிடத்தில் அவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் யாராவது ஒரு மனிதர் இந்த வெங்காயம் பூண்டு என்பதை சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டால் அவரை உடனடியாக மஸ்ஜித் வெளியே அனுப்பி வெளியே தள்ளி ஜன்னத்துள் பக் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வருவா சொல்லுவார்கள் சல்லா மசிதிலிருந்து ஜன்னத்து பகை கொஞ்சம் தூரம் இருக்கின்றது இந்த ஆளை பிடிச்சி தள்ளிட்டு போய் மஸ்தி ஜன்னத்து பகை கிட்ட விட்டுட்டு வாங்க அப்படிங்க யார் அந்த வெங்காயம் பூண்டு யாராவது சாப்பிட்டோம் அப்படி யாராவது சில ஆலேசர் சொன்னார்கள் அக்கலாகுமா யாராவது இந்த வெங்காயம் பூண்டை சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் பல்யுமித்துபகா அதை சமைத்து சாப்பிடவும் என்பதாக சொன்னார் சால்நாள போடுறோம் அப்புறம் சாப்பாட்டுல போடுறோம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுறோம் சமைத்து வேண்டால் சாப்பிடலாம் சமைக்காமல் பச்சையாக சாப்பிடுவது அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மலக்குகளுக்கும் அருவறுப்பை உண்டாக்கக்கூடிய மருந்துக்காக வேண்டி வெங்காயம் சாப்பிடுறாரு பூண்டு சாப்பிடுறாரு பூண்டு சாப்பிடுறாரு வெங்காயம் சாப்பிடுறாரு பூண்டும் வெங்காயமும் கலந்து ஏதாவது ஒரு மருந்து சாப்பிடுறாரு சாப்பிடும் போது வாயில வாடகை இருக்கின்றது வாடகை அடிக்கின்றது என்று சொன்னால் மஸிதுக்கு போகும்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும் இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ அல்லது இந்த சீடியையோ காப்பி செய்து விற்பனை செய்வதே துறையுற்றமாகும் நாங்கள் வெளியிட்ட இந்த சீடியின் நடுவின் உட்புறத்தில் சென்னை இரண்டு என்பதாக ரிஃப்ளெக்டில் பிரிண்ட் செய்திருப்பதை பார்த்து கொள்ளவும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் இப்போ இந்த பொருள்களை அதே மாதிரி அத்பருப்பு பருப்பையும்ாயம்ீரைக்கும் சலாஸ் அலி அவருடைய மருத்துவ முறை எல்லா நோய்களுக்கும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மருந்துகளை சொல்லி காட்டியிருக்கின்றனர் ஆனா அந்த மருந்து எல்லாம் மனிதர்கள் பயன்படுத்துவது என்பது ரொம்ப கம்மி இரண்டாவது அந்த முறைகளை மனிதர்கள் தெரிய முடிவதும் இல்லை பலரும் தெரிய எல்லாரும் தெரிய முடிகிறது ஒரு ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை செலவாலை சொல்லி அதை இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி பயன்படுத்தக்கூடிய முறை நம்மிடத்தில் தெரியாததின் காரணமாக அந்த நோய்க்கு அது மருந்தாக ஆவதே இல்லை தேனு மருந்து தேனு அல்லா தலா புரான் சொல்லுகின்றார் அதிலே மனிதர்களுக்கு மருந்து இருக்கின்றது நோய் நிவாரணி இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார் எல்லா நோய்க்கும் மருந்து சொல்றாங்க எல்லா நோய்க்கும் மருந்து அனைக்கும்ிபாவுடைய பொருளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதா சொல்லி ரெண்டு ரெண்டு பொருள்களை பற்றி பிடித்துக் ஒன்று அல் குரான் மற்றொன்று அல் அசல் தேன் அப்படின்னு சொல்றாங்க இது தரக்கூடியது குரான் தேன் என்பது ஜியத்தான உடல் சம்பந்தமான தரக்கூடியது அப்படின்னு ரெண்டு நோய்க்கும் மருந்து அப்படியே குடிக்கிறதா இருக்குது அதை பயன்படுத்தக்கூடிய முறை இருக்கின்றது அது தேன் சம்பந்தப்பட்ட அறிவாளர்கள் யார் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு சாப்பிட்டால் நோய் நிவாரணமாகும் எந்த நோய்க்கு எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தண்ணீரில் சாப்பிடறது தண்ணீர்ல கலந்து சாப்பிடறது வெந்நீர்ல கலந்து சாப்பிடுறது மற்றும் வேறு வேறு விதமான பொருள்களோடு கலந்து சாப்பிடுவது இப்படி பல்வேறு விதமான முறைகள் ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கிறது ஒன்னு ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்கின்றன இதை தேன் சாப்பிடுவதற்கு வெறுமனையே சாப்பிடக்கூடாது சல்லாசலாம் வெறுமனை சாப்பிட்ற வெறுமனையும் சாப்பிடலாம் ஆனால் நோய் நிவாரணம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இந்த நோய்க்கு இந்த முறையை கையாள வேண்டும் அப்படின்னு பொதுவாக சாப்பிடணும் வச்சுங்க தினந்தோறும் காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் கையில ஊற்றி மனிதனுக்கு உடல் நலத்தை தருட்களை உபயோகிக்கும் பொழுது அந்த உபயோகித்தால் பலன்கள் கிடைக்கும் சவலாலயம் அவர்கள் பருப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் இப்ப கீரை வெங்காயம் சொன்ன பாருங்க அதுக்கு ஒரு முறை இருக்கு அந்த முறைப்படி சாப்பிட வேண்டும் அது மருத்துவர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் கீரை சாப்பிடுறதுனா தினந்தோறும் கீரை சாப்பிடறது அந்த கீரையை ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிடுவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா எந்த நோக்கத்திற்காக நிலை ஏற்பட்டுவிடும் ஏற்பட்டுவிடும் போது அனைக்கும் பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க செய்யப்பட்ட உணவு ஆகும் அது மனிதன் உருவாக்கி கொள்ள வேண்டும் அழுகை அழுகையை உண்டாக்கி கொள்ள அதனாலதான் அதிகமாக அழுங்கள் குறைவாக சிரியுங்கள் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அதிகமாக அழுங்கள் குறைவாக சிரியுங்கள் சொல்லுகின்ற அந்த கண்ணீர் வருவது வெறுமனே அல்லாஹவை பயந்து செய்வதற்காகவே மட்டுமல்ல அது அது அசல் நோக்கம் ஆனால் கண்களிலே கண்ணீர் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் கண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கண்களிலே கண் நோய் கண் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுப்பதற்கு கண்ணீர் மிக முக்கியமான காரணமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது அதனால கண்ணீர் பருப்பு சாப்பிடுவதற்கு அந்த கண்ணீருடைய உற்பத்தி அதாவது கண்களுக்குள்ளே கண்களுடைய பின்னால அந்த கண்ணீரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கின்றது கண்ணீரை உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இருக்கின்றது அந்த பொருளை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை பருப்புக்கு இருக்கின்றது என்பதை பரக்கத்தை பெற்றிருக்கின்றார்கள் அந்த எழுபது நபிமார்கள் கடைசியானவர் மரியா என்பதாகவும் சொல்றாங்க அதே போன்று சில வைத்தியர்கள் குறிப்பிடுவது அமைந்திருக்கின்றது என்பதாகவும் சொல்லுகின்றார்கள் இப்படி சொல்லப்பட்ட இந்த உணவு இருக்கு பாருங்க சொர்க்கத்துடைய உணவு வேண்டாம் இந்த உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்திலே இந்த உணவை போட்டு உணவுடைய போட்டு அந்த ஐந்து வகையான உணவுகளை மட்டும் அவர்கள் சொல்லி அதை அல்லாஹ் பதிவு செய்து உலக மக்களுக்கு அருளியது இருக்கின்றதே அந்த உணவிலே பல்வேறு விதமான பலன்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹால சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி அதை குறிப்பிடுகின்றார் என்று விளக்கம் மனிதனுடைய உடலுக்கும் அவருடைய உள்ளத்திற்கும் அவருடைய உலக வாழ்க்கைக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் அதன் மூலமாக விளைகின்றன ஆகவே அல்லாஹால வகையான உணவுகளை அவர்களுடைய மொழியின் மூலமாக அவருடைய வாய் மொழியின் மூலமாக அல்லாஹால வெளிப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது இந்த மண்ணு என்ற உணவு இருக்கின்றது அது மனிதனுடைய ரூகாணியத்தான தன்மையை வளர்க்கக்கூடியதாக இருந்தது இந்த பணிசிரவே இந்த ரூஹானியத்தான தன்மை சிறப்பானதாக இல்லை உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் தங்களுக்கு வேண்டும் என்று விரும்பினார்கள் அதிகமாக வேண்டும் என்பதற்காக இந்த பொருள்களை எல்லாம் அவர்கள் கேட்டார்கள் வானத்திலிருந்து வந்த சொர்க்கத்திலிருந்து வந்த அந்த மன்னு என்ற உணவு அது அவர்களுடைய ரூஹானியத்தான தன்மையை அதிகப்படுத்தியது ஜிஸ்மானியத்தான தன்மையை குறைத்தது இந்த பொருள்களின் மூலமாக இந்த ஜிஸ்மானியத்தான தன்மை வளர்க்கப்பட்டு ரூஹானியத்தான தன்மை குறைந்துவிடக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அதன் காரணமாக சொன்னதுக்கெல்லாம் சாதாரணமாக உலகத்திலே பூமியிலே விளையக்கூடிய பொருள்கள் வேண்டும் இந்த ஒரே மாதிரியான உணவை நாங்கள் சாப்பிட முடியாது அல்ல பொறுமையாக இருக்க முடியாது என்பதாக சொல்லி அல்லாஹத்தில் அவர்கள் கேட்குமாறு சொன்னார்கள் அல்லா தால சொன்ன ஆச்சரிய இருக்குது உயர்ந்த பொருளுக்கு பொருளை நீங்கள் தேடுகிறீர்களா உயர்ந்த பொருளுக்கு பதிலாக தாழ்ந்த பொருளை தேடுகிறீர்களா மண்ணு செல்வா என்பது உயர்ந்த பொருள் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து அழகா உணவு வந்துட்டு இருக்கு எந்த விதமான சிரமம் இல்லாம இருக்கு இப்ப நம்ம அப்படி வந்து வச்சுங்க சொர்க்கத்திலிருந்து தட்டு தட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் வேணாம் கீரைதான் வேணும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்கிறாரு நம்ம என்ன சொல்லுவோம் மூசாலை ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க அந்த மக்கள் இடத்துல அநியாயம் பண்றீங்க சொர்க்கத்திலிருந்து சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு அதை வேணாம்னு கீரை வேணும் பருப்பு வேணும் பூண்டு வேணும் வெங்காயம் வேணும்னு கேக்குறீங்க அதை தேடுகிறீர்களா என்று மூசாலை சில அவர்கள் கேட்டார்கள் அல்லாத்தால மூசாலேசலா மூசாலே அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹத்தாலே உத்தரவு கொடுக்கிறான் அப்படியா இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம் தெரியுமா தீஹு என்ற பாலைவன் மணல் பாங்கான இடம் இப்ப கீரை வேணும் பருப்பு வேணும் மணல் முழையுமாது மணல் அதெல்லாம் வராது வெங்காயம் பூண்டெல்லாம் முளையாது அது வேணும் அப்படின்னு சொன்னா அதை சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்க முடியாது அப்படின்னா அது விளையக்கூடிய பூமிக்கு நீங்க போகணும் கண்டிப்பா இங்க இருந்து அது கிடைக்காது இந்த நகரத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் பயின் அலக்கும் மாச அழு அங்கே நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இந்த தீஹு என்ற இந்த பாலைவனத்தில் இருந்துகிட்டு பூண்டு வேணும் பருப்பு என்ன கிடைக்காது இறங்கி செல்லுங்கள் ஒரு மேல் மேலான ஒரு உயர்வான பாலைவனத்தில் அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள் அங்கிருந்து அந்த ஊருக்குள்ள போகணும்னு சொன்னா கீழே இறங்கி வரணும் அதனால அல்லாஹால இறங்கி செல்லுங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் செல்லுங்கள் கீரை பயிரிட போயிடும் பூண்டு வெங்காயம் பருப்பு இதெல்லாம் பயிரிட்டு அதை முழைய வைத்து விளைய வைத்து அதை அறுவடை செய்து அப்புறம் சாப்பிடுங்க கஷ்டப்படாமல் எ கூடாது உதாரணமா ஒரு பிரியாணி கிடைக்கிறது இல்லை ஆனா அல்லாஹ் பிரியாணியை சாப்பிட்டு என்னென்ன தினமும் விருந்தாவே இருக்கு இந்த பிரியாணி எப்படியாவது என்னை விட்டு காலி பண்ணீர் எனக்கு பருப்பு ரசம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க பிரியாணி நல்லதா ரசம் நல்லதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் பிரியாணிதான் நல்லது உயர்ந்த உணவு பிரியாணி தான் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் ரசம் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்ப ரசம் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை செய்ய நல்லா தான் விட்டுருவான் நாளையிலிருந்து வர பிரியாணி வராது இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹத்தால பொதுவாக ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் மனிதனுக்கு எதை கொடுத்து கொண்டிருக்கின்றானோக்காக அதற்கு சுக்குர் செய்து அது கிடைத்ததற்காக வேண்டி மனம் உவந்து பாராட்ட வேண்டும் அல்லாஹால அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தினால் அல்லாவை அதிகமாக அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் அல்லாவை அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டும் இது சுக்குர் செய்வது என்பது அந்த ஞாபகத்துக்கு சுக்குர் செய்யறது கட்டாயமாக ஆகும் கேட்டா அல்லாஹத்தால ஒரு விஷயத்தை மாத்துவதாக இருந்தால் மனிதர்கள் மாத்தினா தான் அல்லா மாத்தவா மாற்ற மாட்டோம் மனிதர்கள் எப்ப மாறுகின்றார்களோ அப்பதான் அல்லாஹ் மாறுவோம் அடிக்கடி சொல்லப்பட்டார்கள் அடிமையாக்கப்படுகின்றார்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் தண்டனை கொடுக்கப்படுகின்றார்கள் உங்களுக்கு மதிப்பு இல்ல மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹு அல்லாஹ் அல்லா இப்படி எல்லாம் செய்கிறானே அப்படின்னு குற்றம் சொல்லக்கூடாது அல்லாஹ முஸ்லிம்களை இந்த நாட்டில இப்படிப்பட்ட சிரமத்திற்கெல்லாம் உள்ளாக்கு நடந்தாலும் நடந்தாலும் முஸ்லீம்களை சிறையில் அடைச்சாங்க அவங்களுக்கு தானே கஷ்டம் ஏற்படுது அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன அவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு குற்றச்சாட்டை அல்லாது சுமத்தக்கூடாது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அதனால அல்லாஹால செஞ்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அல்லாத்தாலா குரான் போது தங்களிடத்தில் இருக்கக்கூடியதை அவர்கள் மாற்றிக் கொள்ளும் வரைக்கும் அல்லா மாற்றுவதே கிடையாது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக் கொள்ளும் வரைக்கும் இவங்க தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கிட்டாங்க தங்களுடைய கோலத்தை மாற்றிக்கொண்டார்கள் தங்களுடைய சட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள் தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை மாற்றிக்கொண்டார்கள் தாங்கள் இருக்க வேண்டிய முறையை மாற்றி கொண்டார்கள் தங்களுடைய அமைப்பை மாற்றிக்கொண்டார்கள் ஆக அல்லா மாத்திட்ட இவங்களை அல்லாவா மாத்துறது கிடையாது அல்லாஹ் மாத்தவே மாட்டான் அல்லாஹ் நேர்மையால நீதியால அல்லா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் லாபத்தைத்தான் தருவான் நன்மை நன்மையைத்தான் கொடுப்பான் கஷ்டத்தை யாருக்கும் அல்லாத்துல கொடுக்கறதே கிடையாது கஷ்டம் கொடுக்க மாட்டான் என்ற ஆயத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றனர் அதனால ஒரு பொருள் ஒரு நியமத்து நமக்கு கிடைக்கின்றது உணவு பொருளோ மற்ற பொருளோ குறிப்பாக உணவு பொருளை பற்றி அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகிறார் உணவு கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைத்த உணவுக்கு நன்றி செலுத்தின என்ன உணவு கடைசி செய்து ரொம்ப மோசமான சாப்பாடு என்று சொல்லுவான நன்றி இல்லாத காரணத்தால் அடுத்த தடவை இதை விட மோசமான உணவுதான் கிடைக்கும் அதோட மோசமா இருக்கு முதல்ல மோசம் சொன்னதுனால அல்லாஹத்தால அடுத்த மோசத்தை கொடுக்கும் மோசமானதை தாழ்வானதை ரொம்ப மனிதனுக்கு தேவையில்லாத அருவருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே அல்லாஹாலி வைக்கும் சாதாரணமான ஒரு உணவு கிடைச்சிச்சு இது கிடைச்சதே அப்படிங்கிறது நன்றி செலுத்தினால் ஒரு சாதாரணமான உடை கிடைக்கின்றது இது கிடைச்சிச்சே என்று நன்றி செலுத்தினால் அதை விட அதிகமானது அல்லாஹால அல்லா தாலுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் அதிகப்படுத்துவோம் நன்றி செலுத்தினா அதிகப்படுது சுக்குரு இல்லா அதிகம் போயிடும் எதுவுமே போயிடும் சுக்குருத்த அப்படி சொல்றீங்க சுக்குர் செய்யாதவங்களுக்கு எல்லாம் தான் நிறைய கொள்ளா கொடுத்துட்டே இருக்கிறானே நம்ம நிறைய பாக்குறமே அப்படின்னு சொன்னா அங்க வேற கருத்து அதற்கு சில பேர் நன்றி செலுத்துறதே இல்லை அதாவது வணங்குறதே இல்லை அல்லாவ மறந்தே வாழ்கின்றார்கள் இந்த உலகத்துல பாவங்களே நிறைய செய்து வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹால் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என்ன அநியாயம் அவனுக்கு நிறைய காசு பண்ண ஏறிக்கிட்டே தானே போகுது அப்படின்னு சொல்றோம் அது என்ன அர்த்தம் கேட்டா அந்த அதிகமாக்குறத அவங்களை சோதனை செய்யறதுக்காக அது அல்லாத்தால நியமத்தால் லின் நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா பாரு அருள் இருக்கின்றது அது மனிதனுக்கு எப்பொழுதுமே லாபத்தை தரும் ஆயிரம் கிடைச்சு ரெண்டாயிரம் சுக்குரை செய்ய பாக்கியம் அர்த்தம் ஒரு நாள் அல்லாத்தால பிடிச்சிருவான் அந்த தண்டனை விட்டு தப்பிக்கவே முடியாது அல்லஹு பல உதாரணங்களை சொல்லுகின்றான் பல்வேறு ஆயத்துகளின் மூலமாக அந்த கருத்துக்களை குறிப்பிடுகின்றான் அதனால நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மை வேண்டும் என்பதை என்று கேட்டார்கள் சொன்னாங்க அப்படி உங்களுக்கு பூண்டு வேணும் வெங்காயம் வேணும் பருப்பு வேணும் இந்த பட்டணத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் இறங்குங்கள் நீங்கள் கேட்டது அங்கே உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகின்ற உடனே வர்றது இல்ல பேர் முதலாளி ரொம்ப கராரா ரொம்ப நல்ல வேலைக்காரர்களை கவனிக்கக்கூடிய அந்த வேலையில கராரா இருக்கக்கூடிய சில பேர் ஒருத்தர் கடையில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரர் ஒருத்தர் சொல்றாரு ஏன் பண்ணி நாளையிலிருந்து நின்றுக்கிறேன் இன்னைக்கே நின்றுக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு நின்று கரதுலாம் நின்றுக்குதான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் நான் நின்றுகிறேன் சொல்லிட்டா அதுக்கு பிறகு கடைக்குள்ளேயே வரவிட மாட்டார் நீ நின்று வெளியவே உள்ளே வராது அப்படின்ற சலுகைகளை யார் அதிகமாக வேலைக்காரர்களுக்கு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிஷன் அல்லாவை போல சலுகை செய்யக்கூடிய யாராவது இருக்காங்களா அடியார்களுக்கு சலுகை செய்யக்கூடிய யாருமே கிடையாது அதனால அல்லாஹ் செய்யக்கூடிய சலுகையை மதித்து மரியாதையோடு அதை ஏற்றுக்கொண்டு சுகுர் செய்யக்கூடிய தன்மை நம்மிடத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்னாலும் கட்டாயமாக தீசி என்றிருந்து இறங்கி கீழே போய் அந்த ஊருக்குள்ள போனாங்க போன உடனே அவங்களுக்கு பருப்பு கீரை எல்லாம் கிடைச்சிச்சா அங்க போய் பயிர் செய்து கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகுதான் அதை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவங்களுக்கு வாய் கொழுப்பு வாய் கொழுப்புன்னு சொல்லுவோம் அதத்தான் அல்லாஹால இப்படி சொல்லுங்க என் அல்லாஹல் ஆயுகையு மாபிள் மாபி அன்பு தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லா யாரையும் மாற்றுவதே கிடையாது இவங்கள மாத்திக்கிட்டாங்க அல்லாவை மாத்தன நான் தரமாட்டேன் நீங்க போய் ஊருக்கு போவாங்க கீரை சாப்பிடுங்க சொன்னாங்க இவங்க வேணும்னு கேட்டாங்க சொல்ல இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே இந்த பனி இஸ்ராயல் யூதர்கள் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அட்டூழியங்கள் வரம்பு மீறிய வார்த்தைகள் செயல்கள் ஆகியவற்றை செய்ததின் காரணமாக அல்லா தால அவர்களுக்கு நிரந்தரமாக உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு தண்டனையை தந்தான் அந்த தண்டனை அல்லாஹ் அவர்களின் மீது அந்தமையும் இழிவும் வறுமையும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது வறுமையும் விதியாக்கப்பட்டது நாள் வரைக்கும் நீங்க இந்த மஸ்கனா கேவலமும் வறுமையும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு எல்லாத்தால் வெளியாக்கிட்டோம் வியாபத்து நாள் வரைக்கும் அந்த நிலையை விட்டு அவர்கள் மீளவே முடியாது இப்போ யூதர்கள்லாம் இப்போ அப்படித்தான் இருக்கிறாங்களாப்பா செலவாச்சனத்துணை காலத்திலே அப்படி தான் இருந்தாங்க அதுக்கு பின்னாலே அப்படித்தான் இருந்தாங்க ஆனால் இப்போ யூதர்கள் தனி ஒரு நாடு இஸ்ராயில் என்று ஒரு நாடு இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாட்டை வச்சு அவங்க பெரிய வசதியோடு இருக்கிறாங்க யூதர்னு பார்த்தா உலகத்தில் அமெரிக்காவில் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க பெரும்பெரும் கோடீஸ்வரர்களும் அவங்கள இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு சந்தேகம் வருது அவர்களுக்கு உண்டு வாடக்கூடிய யூதர்கள்லாம் யாரும் கிடையாது செல்வாக்கில் இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய வளமாக்கள் இப்போ உள்ள சூழ்நிலையில எழுதுறாங்க அது யூதர்கள் வந்து அடுத்தவரை சாராமல் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு கேவலம் தான் அவர்களுக்கு வறுமை தான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் இஸ்ரேல் என்ற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டை வைத்து ஆளக்கூடிய நிலை தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொண்டதல்ல அவர்கள் அமெரிக்கக்காரர்களுடைய துணையோடு அவர்கள் இருக்கின்றார்கள் அமெரிக்கர்களோடு துணையோடு இருக்கின்றார்கள் அமெரிக்கா மட்டும் இந்த கீ யூதர்களுக்கு உதவி செய்வதில்லை இஸ்ரேலுக்கு உதவி செய்வதில்லை அப்படின்னு தங்களை தொடர்பு மனிதர்களுடைய கயிற்றை பற்றி பிடித்தால் தவிர இவர்களுக்கு வறுமையும் ஏற்படும் என்ற கருத்தை அல்லாஹால வேறொரு இடத்துல சொல்லுகின்றனர் அல்லாஹைய கயிற்றை பற்றி பிடிக்காமல் இருந்தால் வரும் விமோச்சனம் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற அப்ப மனிதர்களுடைய கயிறு சொல்றது மற்ற நாடு மற்ற மனிதர்களுடைய தொடர்பை உண்டாக்கிக் கொள்ளுவது இப்ப நாட்டில் உலகத்தில் இஸ்ரேல் என்ற அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்களாக அதை ஆளக்கூடியவர்களாக அதுக்கு உரிமை பெற்றவர்களாக பல்வேறு விதமான வசதிகள் பெற்று ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்களாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அமெரிக்கக்காரர்கள் அவர்களுக்கு உதவி செய்ததன் காரணமாக அமெரிக்காவுடைய துணையோடு அவர்கள் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுதும் சரி இப்பொழுது இதே நேரத்தில் இன்னைக்கு அமெரிக்கா முழுமையாக நாங்கள் இஸ்ரோ இஸ்ரேலோடு எந்த தொடர்பும் எங்களுக்கு கிடையாது இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஆட்சி செய்து Allah வேண்டும் அமெரிக்கர்கள் உடனடியாக வாபஸ் வாங்கிட்டாங்க அடுத்த நாளை இவர்களுடைய போன்று ஆகியோர் என்ற நிலை ஏற்பட்டுவரும் அல்லாஹு அதை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய தொடர்பு இருக்கணும் இல்லாட்டி மனிதர்களுடைய தொடர்பு இருக்கணும் ரெண்டும் இல்லாம அவங்க தனித்து வாழவே முடியும் தனித்து இருந்தாங்கன்னா ஜில்லத்து மஸ்கனா ஏற்படும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றன கோபத்தை அவர்களுக்கு அப்படின்னா மீண்டு விட்டார்கள் அந்த முறையிலே அல்லாஹால சொல்லி காட்டுகின்ற அல்லாஹில் உள்ள கோபத்தை கொண்டு அவர்கள் மீண்டு விட்டார்கள் அதாவது அல்லாவுடைய கோபத்தை தங்களுக்கு தாங்களே விதியாக்கி கொண்டார்கள் என்று கருத்து அல்லாவுடைய கோபம் ஒருவரின் மீது உண்டாகி விட்டார் என்ன அர்த்தம் அல்லாஹத்தால நிச்சயமாக அவர்களை வேதனை செய்வான் தண்டனை கொடுப்பான் என்பது கருத்து அல்லாவுடைய தண்டனைக்கு உரியவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் சரி இது ஏன் இப்படி உள்ள தண்டனை இவர்களுக்கு கிடைத்தது கேவலமும் வறுமையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நிலை இந்த யூதர்களுக்கு ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணத்தை அல்லாஹத்தால சொல்லுகின்றார் இரண்டு காரணங்களை அடுத்து சொல்லுகின்றார் அன்னகும் ஆயாத் தான் இது ஏனென்றால் இவர்கள் அல்லாஹுடைய ஆயத்தை மறுத்து கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினாலும் அல்லாஹுடைய ஆயாத்துக்களை மறுத்து கொண்டிருந்தார்கள் வானுலகத்திலிருந்து மண்ணு செல்வா வந்தது மேகம் நிழலிட்டு அவர்களுக்கு கூறையாக அமைந்திருந்தது கல்லுல தண்ணி வந்து அதை பருகி கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் கீரை வேணும் பருப்பு வேணும் வெங்காயம் வேணும் பூண்டு வேணும்னு கேட்டாங்க அத்தாட்சிகளை மறுக்கிறது தானே அல்லா கொடுத்த மறுக்கிறது இப்படி மறுத்ததின் மறுத்தார்கள் அவர்கள் அப்படி மறுத்ததின் கொலை செய்ததின் காரணமாக நபிமார்களை எல்லாம் கொலை செய்தார்கள் நபிமார்களை கொலை செய்த சமுதாயம் உலகத்துல யூதர்களை தவிர வேற யாரும் கிடையாது ஒரு நபியை கூட கொலை செய்ய கிடையாது ஒரு தடவை நபிமார்கள் நபிமார்கள் வந்து பனி இஸ்ரவேலர்கள் அதிகமாக ஆயிரக்கணக்கான நபிமார்கள் இருந்தாங்க எழுபது நபிமார்களை இவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த யூதர்கள் எழுபது நபிகளை கொலை ஒரு நபியை கொலை செய்தாலே அது இந்த வானம் பூமியை விட மிக கடினமான தண்டனை கொடுக்கப்படுவார்கள் என்று கடினம்பிமாரில்ல முன்னூறு நபிமார்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுது முன்னூறு நபிமார்களை கொலை செய்திருக்கின்றார்கள் எப்படியா நபிமார்கள் அதிகமாக அதிகமான நபிகளை கொலை செய்திருக்கின்றனர் நியாயம் இல்லாமல் அப்ப நியாயத்தோடு கொலை செய்யலாம நபி நியாயம் இல்லாமல் ஒரு வார்த்தை அல்லாத்தால சேர்த்து சொல்றாரு நியாயத்தோடு கொலை செய்யலாமா நபிமார்கள் கொலை செய்தார் மனிதர்களை கொலை செய்வதாமல் அப்படின்னு வரும் ஏன்னா இவர் ஒரு குற்றத்தை செய்திருக்கின்ற அதுக்கு கொலை செய்யப்பட வேண்டும் சொன்னா நியாயத்தோடு கொலை செய்யறதுன்னு அர்த்தம் குற்றம் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனை கொலை செய்த நியாயம் இல்லாமல் கொலை செய்தார் அப்படின்னு அறுத்தார் நபிமார்கள் அந்த பிரச்சனை எல்லாம் வராது நியாயத்தோடு கொலை செய்தல் நியாயம் இல்லாமல் கொலை செய்தல் அப்படின்னு நபிமார்குடைய விஷயத்துல வராது வைரஹத்து நியாயம் நியாயம் இல்லாமை அப்படின்னு சொன்னா நபிமார்களுடைய விஷயத்துல தெரிந்தும் தெரியாமல் அப்படின் தெரிந்தும் தெரியாமல் இப்ப தெரியாம செய்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்ல தெரிஞ்சுதான் செஞ்சாங்க நபிமார்களை கொலை செய்வது மிகப்பெரிய கடினமான குற்றம் அப்படிங்கிறது தெரிஞ்சே செஞ்சாங்க தெரிஞ்சே தான் செஞ்சாங்க அவங்க நபிமார்களை கொலை செய்யறது சாதாரணமான விஷயம்தான் அப்படின்னு நினைச்செல்லாம் செய்யல நபிமார்களை கொலை செய்வது பெரிய குற்றம் அல்ல பெரிய குற்றம் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது கிடையாது தெரிஞ்சேதான் செஞ்சாங்க அப்படிங்கற கருத்து நியாயம் இல்லாமல் நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததின் காரணத்தினாலும் இந்த தண்டனை அவர்கள் கேவலமும் இழிவும் வறுமையும் அவர்களுக்கு நிரந்தரமாக விதியாக்கப்பட்டுவிட்டது இன்னும் அசௌவ காணு ஆழ்த்ததும் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ததின் காரணத்தினாலும் இன்னும் யாழ்த்ததோன் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்தினாலும் சட்டங்களை மீறி மீறி நடந்தார்கள் எல்லா சட்டத்துக்கும் மீறி தான் நடப்பாங்க எதையும் ஒழுங்கா செய்யவே மாட்டாங்க எதை சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க அப்புறம் விட்டுட்டு அப்புறம் வேற செய்வாங்க ாலும்பி நியாயம் இல்லாமல் கொலை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினாலும் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தார்கள் என்ற காரணத்தினாலும் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள் என்ற காரணத்தினாலும் நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதுமே வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு அல்லாஹாலையும் வறுமையும் உண்டாக்கி வைத்திருக்கின்றனர் மனிதர்களை சார்ந்து இருக்கின்ற காரணத்தால் அதை விட்டு தப்பிச்சிருக்கிறாங்க இப்போ உள்ள மனிதர்கள் யாரு அமெரிக்கர்களை சார்ந்து இருக்கின்றார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு கீழே இருந்துகிட்டு இருக்கிறார்கள் நீக்கப்பட்டால் அல்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய பிடியில் இருந்து அவர்களை காப்பாற்றி அந்த செங்கல்லை கடக்க செய்து பிறகு அங்கே கொண்டு வந்து அவர்களை வைத்து அவர்களுக்கு அற்புதமான ஒரு தன்மையை வாழ்க்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு மேற்கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்க அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்து அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை தெரியப்படுத்தும் பொழுது மூமி நானவர்கள் இப்படி இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹு தல தெரியப்படுத்துகின்றனர் ரசூல்லாய் சவல்லா அலி செல்வத்துடைய கால அவர்களுடைய காலத்திலே உள்ள யூதர்களுக்கும் வரக்கூடிய யூதர்களுக்கும் படிப்பிலையாக அல்லாஹால சொல்லி காட்டுவதோடு நமக்கு எச்சரிக்கையாக அதனை அல்லாஹால சொல்லி அந்த யூதர்கள் நடந்து கொண்டதை போன்று நீங்கள் நடந்து கொள்ள கூடாது என்ற கருத்தையும் அல்லஹா நமக்கு தெரியப்படுத்துகின்றன யூதர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் பனி இஸ்ராயல்களுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களின் மூலமாக நாம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றன அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தல தந்திருள்வானாக இது அறுபத்தி எட்டாவது வாரம்லா நாளைக்கு நாளை மறுநாள் ஹஜ்ஜுக்கு புறப்படுறதுனால ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு அதாவது மே மாசம் கடைசியில் வருவோம் அடுத்த மாதம் முதல் வாரத்துல சரிக்கலாம் எட்டாம் தேதி அடுத்த பயன் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தவறானவர்கள் போக்கால் தீநிலே தடுமாற்றம் இல்லாமல் என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு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 சூரத்துள் நகல் சூரத்துள் அசுர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் ஆகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து